இவ்வளவு நான் தப்பு செஞ்சும் கூட நான் ஒன்னே மதுரைக்கு புறப்படுன்னு சொன்னோன்னு புறப்படியே அம்மா என்றெல்லாம் கேட்க அவள் பதில் சொல்லுகிறாள் நல்லா இருக்குது அம்மா அப்படி விட்டோம் இப்போ அதுக்கு மேலே போகப்படாது சிலப்பதி ஆரம்பிப்படுது பேச்சு அல்ல அதனால விட்டுட்டு அம்மன் திரையலோடு ஆடைக்காய் என்கிறது அவை வெத்தலை பாக்கு கொடுத்தது கண்ணைக்கு ஒடுத்தி எங்கள் மதுரையில் மடித்து கொடுத்தோம் அது போல அம்மா என்ன பண்ணாங்க கையில பெருமான வெற்றிலைப்பாக்கு மடிச்சு கொடுத்தான் மடிச்சு கொடுத்தாலும் கற்பினால் மடித்து வெள்ளி இலை கொடுப்ப நேசமூறு போக குரவனாகி வைகினான் அந்த வெற்றில பாக்கு போட்டு அப்படியே குருநாதனாக இருந்து பெருமாண்டிருக்கான் சொக்கநாதன் அப்போ நந்தியே முதல் பெரும் தகை கனத்தரும் மறுங்க இருந்த ஜனகநாதி மாதபத்தால் வரும் ஒருங்கி இறங்கி உண்ண உண்ண அமுதமூறு சிவகதைக்கு கரும்பருந்த வாய் மலர்ந்து கருணை செய்யும் எல்லை வாய் என்ன செய்மானுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா ஒன்னு ஆன்மாக்களை தேடிச் சென்று அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும் இல்ல தன்பால் வந்த அடைந்தவங்களுக்கு இன்பம் கொடுக்கணும் ஆகவே இன்பம் கொடுப்பது இன்பம் தருதலில் சங்கரன் எம்பீறான் என்று சொன்ன சங்கரம் என்னன்னு கேட்டா சுகம் கரண் செய்வன் இன்பத்தையே தருகிறவன் சங்கரன் சங்கரன் இருக்கு அதனால அவன் இன்பத்தையே தந்து கொண்டிருப்பான் இப்ப நல்லா அருமையான மனைவி மித்தல பாகம் படிச்சு கொடுக்க அம்மையார் இவர் கூட போட்டுட்டு தனக்கு முன்னால ஜனகா ஜனகாதி முனிவர்கள் மற்ற பிரிங்கி மற்ற முனிவர்கள்லாம் இருந்தாங்களாம் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்ன வரலாறு அங்கிருந்து வருது குருநாதங்கிட்டேன்னு சொன்னா இன்னைக்கு அட்டமாசித்தி பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க இதான் அவருக்கு ஆன்மாக்களுக்கு நன்மையே செய்யணும் நல்லதையே நினைவு கொள்ளணும் அப்படியாக இருந்து அவர் வந்து அந்த எல்லாம் பாடம் கேட்டுக் கொண்டிருக்காங்களாம் அப்படி பாடம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது என்னது என்ன நடந்து கொண்டிருக்கிறது வெத்திரை பாக்கை போட்டுக் கொண்டனுடைய சொக்கநாதர் அருமையா தன் முன்னால் இருக்கிற முனிவர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் நல்ல சிவகதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிவகதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சிவகதையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆறு பெண்கள் எங்கேயோ இருந்துட்டு ஒன்னு ரெண்டு ஆறு இந்த ஆறு பெண்கள் யாருன்னு கேட்டார் என்னப்பா உங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்ச பெண்கள் தானே என்ன ஆறு பெண்கள் கைலாயத்தில் வர்றது நமக்கு தெரியுமா தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க யாரு ஆறு பேருந்தார் நம்ம முருகப்பெருமானுடைய திருவனியன்கள் இருந்து பேசுகிறோம் முருகப்பெருமானுடைய திரு தேக்கத்தை நின்று பெற்றிருக்கிற குருமூர்த்திகளில் இருந்து பேசுகிறோம் அப்படியே யாவது வரக்கூடாது கார்த்திக பெண்கள் ஆறு பேர் ஏன் முருகப்பெருமானுக்கு இளமை காலத்தில் பால் கொடுத்தவர்கள் முருகன் பெருமான் நெற்றிகள் தோன்றினார் தோன்றியவுடன் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பலரும் வருந்தினார்கள் உடனே அதை வாய்வு எடுத்துக் கொண்டான் பிறகு ஒரு அக்னியிட்ட கொடுத்தான் அது பிறகு அவன் எங்க விட்டான் கங்கையில விட்டான் கங்கை ஆனவன் கொண்டு போய் சரவணத்தில் விட்டுட்டான் சரவணப் பொய்கையில விட்ட உடனே இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பால் நினைந்தூட்டும் தாய் ஆறு பேர் வந்தாங்க கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அந்த ஆறு பேர் வாராஜா வாராஜான்னு சொல்லி குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க கந்த புராணத்தில் இதெல்லாம் அருமையாக சொல்லப்படுகிறது இது இப்படி அருமையா சொல்லப்படுது சுவரபதுமன் இதே கந்தபுராணே கந்தபுராணம் நெற்றிகல் தோன்றினார் தோன்றிய அந்த நெற்றிகல் தோன்றிய நெருப்பானது கையில கொடுக்கப்பட்டது அக்னி அவன் யார் கையில கொடுத்தான் தாங்க முடியாம காற்று வாயு விட்ட அவன் தாங்க முடியாம ஆற்று கொடுத்தான் கங்கையில் கொடுத்தான் அந்த கங்கையின் தாங்க முடியாமல் சரவணப் பைகள் விட்டாள் சரண பொய்கள் அந்த பெண்கள் எல்லாம் அந்த முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தார்கள் இது உற்பத்தி காண்டத்தில் கஞ்சி பேர் சொன்னது இதே தான் சொல்றான் அவன் அணுகணமுறை வேற தம்பி சொல்றான் அண்ணா வந்திருக்கிறது திருச்செந்தூர்ல நீயே அந்த முருகப்பெருமானியே வந்திருக்கிறான் நீ சின்ன பையன் நினைக்காதப்பா என்று சொல்றான் விடாவுடா மறையனா இருக்கிற பிறந்ததே அவன் தகராறுல பிறந்தாள் மேலும் எனக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன இல்லை டீஜர் என்ன பிறந்த குழந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகல இது போய் பெரியவனு சொல்கிறேன் காற்றில் தள்ளுண்டு நெருப்பில் சூடுண்டு கங்கை ஆட்டீனில் தள்ளுண்டு வேற்று பேர் மூளை அவங்க அந்த புறானது சூரவதானது பிறக்கும்போதே யோகியா தாய் வயிற்றுல பால் சாப்பிட முடியாதாலும் இப்படி இப்படி அனுகிறான் அல்வா பிறக்கும் போதே தாய் வயிற்றுல ஒரு ஒரு சொட்டு பால் சாப்பிடறதுக்கு முன்ல பிறக்கும் போதே இங்க தள்ளி அங்க தள்ளி காற்றில் தள்ளுண்டு யாரு வாங்கினது வாயு அல்லவா நெருப்பில் சூடுண்டு அக்னி வாங்கினா அப்புறம் அது நெருப்பு நெருப்பில் சூடுண்டு ரெண்டு பேரும் பார்த்தா கங்கை ஆற்றில் தள்ளுண்டு அருமையா கந்தபிராணம் கந்தபிராணம் தான் ஆனா அவன் சொன்னது கங்கை ஆத்துல போட்டாங்க சரி கங்கையாத்துல போட்டியா பாலுக்கு அழுதும் போது வேற்று பேர் சொந்தத்தா இல்லை யாரோ ஒரு ஆறு பெண் அவங்க பால குடிச்சுக்கிட்டு பிறந்த நேற்றை பாலனையோ நேத்து பிறந்தால போய் பரம்பொண்ணு சொல்றீங்கப்பா இது சோரபுமன் கந்தபுராணம் ஆகவே அந்த ஆறு பெண்களும் தான் இது இப்பொழுது கூரண சுவாமிகள் ரொம்ப அருமையா இப்ப உற்பத்தி காண்டம் அவ்வளவு பெரிய பெரிய காண்டம் கூரண சுவாமிகள் நாலு கண்ணீல பாண்டன நாலு கண்ணீல பாண்டார பொங்கும் தட்பிறம்பை பொற்கரத்தால் அங்கன் எடுத்தமைத்து வாயை கொண்டு ஏகுதி என்று அம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடு போய் அடுத்தது ஒரு பூத தலைவ கொடு போது என தீக்கடவுள் சீதப்பயிரதிக்கே சென்றுவிப்ப போதரு சொற்று அன்னவளும் கொண்டமைதற்கு ஆற்றால் சரவணத்தில் சென்னியில் குண்டுப்ப திருவுருவாய் முன்னர் அருமியின் முலை உண்டு அழுது விளையாடி நறுநீர் முடிக்க நிந்தநாதன் உற்பத்தி காண்டே முடியும் போய்ச்பிந்திலாண்டவன் திருள் பெற்றதுனால அவ்வளோ அழகா கண்டறிந்த கந்தர்கள அவதான சொல் திருப்பணந்தால் தவிர வேறு எந்த கல்லூரியில் படித்திருந்தாலும் இந்த கந்தர்களின்பாய் எங்களுக்கு அதனால அந்த ஆறு விதமா ஆறு பெண்கள் தான் இங்க யாரு கார்த்திகை பெண்கள் அதுகளுக்கு என்ன வந்துருதுன்னு கேட்டா என்னமோ முருகப்பெருமானுகள் பாலெல்லாம் கொடுத்ததெல்லாம் சரிப்போம் அதெல்லாம் இங்க குடிக்கிறார் அதுக்காக சொன்னப்போ இவர் கந்த புராணத்தை சொன்னது ரெண்டு பேர்ல சொல்லிவிட்டாரு சொல்ற பாருங்க பவ்வ மூழ்கு சூர்தடிந்த பாலனுக்கு பவ்வ மூழ்கு சூர் யுத்தானதுல இருந்து வர்றாரு கடல்ல போய் என்ன பண்ணா சூரபதுமன் முடியாம போய் மாமரமாக போய் தலைகளை பண்றான் அங்கேயும் தன்னுடைய வேலை விடுத்து அது ரெண்டா பிளந்தாரம் அப்படிப்பட்ட பாலனுக்கு ஆறு பேர் பால் கொடுத்தாங்க அந்த ஆறு பேர் தான் இப்பொழுது இங்கே வந்தார்கள் வந்து என்ன கேக்குறாங்க பெருமாண்ட வந்து மாதவம் தரித்து வந்து தோன்றினார் ரொம்ப அருமை பெண்கள் வந்து உத்ராட்சி போடப்படாத எங்கேயும் சொல்லலாம் அருமையா தென்னீர்ட்டு நன்றாக அந்த குருதிராக்க மாலை அணிந்து நல்ல சைவ வேடமா சேகலார் சுவாமிகள் முனிவராக இருந்து இவர் அந்த அம்மையாக இருக்கிறார் என்று சொன்னார் அது போல வந்தாரலாம் வந்து பெருமாணத்துல முன்னர் நின்று மந்தி இரச்சி லம்பாலம்பு மலரடிக்கன் வந்தி செய்து எந்த எட்ட சித்தி வேண்டும் எங்களுக்கு என தோடா என்னென்னமும் ஒருத்தர் கேட்டாங்க பெருமான இந்த ஆறு பெண்களுக்கு யார் சொன்னாங்களோ தெரியல திருவள்ளூர்கிட்ட எதிர போயிட்டு வந்து வேணுமோ இல்லைவா பெரு சுவாமி நான் பெருமான்ட போறேன் என்ன கேட்கறதுன்னா ஏமா என்ன வேணாலும் தருவானே வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படி பாடியிருக்காருனாரு இல்லை என்ன வேண்டாம் எது வேணாலும் வேண்டாம்னாரு ஏ சாமி உங்களுக்கு அட்டமா சித்தி வருதே அது எங்களுக்கு வரும்படியாக கேட்கலாமாண்ணா ஆஹாஹா சர்ணிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே இருதாம் நூற்றாண்டில் பேசுவான் செய்ய மாட்டான் நாங்கள் பேச மாட்டோம் செஞ்சிருப்போம் போடான்னு என்ன சொன்ன இருபதாம் நூற்றாண்டில் பேசுவான் செய்ய மாட்டான் நாங்கள் பேசல செஞ்சோம்ன அட்டமா சித்தி என்பது பெரிய யோக நிரில் நின்று ரொம்ப காலம் இருந்து அந்த என்ப சித்திகள் வரணும் அதை யாருக்கு உதயசித்தான் பெருமான் பெண்களுக்கு உதய சித்தான் சரணிகர் கூடுவிட்டு கூடு பாய கூட பயப்படுத்த கூடாதா எங்கும் அவள் விரிந்திருக்க கூடாதா ஏ என்ன அவங்க மட்டும் தப்பா ஆருமையா செய்தான் அதனால் நீ போய்க்க நேரம் அந்த ஆறு வந்தது பெருமானி என்று வணங்கியது என்னமா என்ன உங்களுக்கு வேணும்னார் பெருமானி எங்களுக்கு அந்த அட்டமா சித்தி வேணும் அப்படின்னார் அவ்வளவுதானே அப்படின்ட்டார் பெண்கள் உங்களுக்கு எதுக்கு எதற்கு அட்டமாசி இல்ல பழக்கமே கிடையாது அந்த இருக்கு மாத எங்கை சுட்டி ஈது சாற்றுமால் அங்க கூட யாருக்காக அம்மா கூட இருக்கிறாங்க வந்து கேட்கறது பெண்கள் ரொம்ப நாகரிகம் நாகரிகத்தல் நாகரிகம் தனியா இருந்து வீடு அட்டை மாசத்துக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கூட அம்மா இருக்கிறான் வழியாகத்தான் நமக்கு எல்லாவற்றையும் பெருமாள் செய்கிறான் செய்யறான் அந்த அம்மையின் வாயிலாகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறான் அப்படித்தானா மாரி மாசம் இன்னும் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாயி வேறுபடுத்த என்ன வேறுபடுத்த ஒண்ணும் தெரியாது உட்கார்ந்து இருக்கும் போது தேவை போச்சுன்னால் அதை பிடிக்க போவோம் அய்யோ சுடு அப்படின்னு சொன்ன அப்படி எல்லாம் நெருப்பு இது வந்து இது வந்து இது பால் சாத்த குழஞ்சுக்கிட்டு ஒருத்தெடுத்த பை வளை இது நம்ம எங்க அம்மா கூட செய்யறா உடலம்மா இப்ப நம்ம அம்மாவும் செய்தார் இது நான் உனக்கு வழங்கறதுக்காக சொன்னேன் இங்க சைவசுதான் சாஸ்திரம் என்ன சுவாமின் இந்த உயிரானது ஆணவத்தோடு கடந்து இந்த கருவிகரணங்கள் எல்லாம் இல்லாமல் ஒன்னும் தெரியாம காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குடவியை போல் இருந்து அந்த கேவல நிலைன்னு சொல்றது அந்த நிலையில் இருந்த ஆன்மாவை இந்த உடம்புக்கறி மூக்கு கொடுத்து கண்ணு கொடுத்து வாய் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து உடம்பெல்லாம் கொடுத்து வாராஜா என்று சொல்லி இந்த சகலநிலைக்கு கொண்டு வந்து சகலநிலை இப்ப உடம்போடு இப்ப நாம் இருக்கிற நிலை சகலம் கருவிகளோடு கூடிய நிலை இதெல்லாம் கொடுத்து என்ன செய்யறா எங்கே யார பார்க்கணும் அப்பாவையே பார்க்கணும் கண்காள் பான்வீங்களோ செவியால் கேள்வீங்களோ வாய் என்ன பண்ணணும் வாயே வாழ்த்து கண்டா என்றெல்லாம் சொல்லி பெருமானை வணங்க செய்து அதன் வாயிலாக ஆணுவ மலத்தை நீக்கி இதற்கு மேலாக இருக்கிற வீட்டு நிலைக்கு ஆளாக்கினாள் அப்ப கேவல நிலையில் இருந்த நம்மை இந்த நிலை கொண்டு வந்து இந்த நிலையிலிருந்து புத்தி நிலை கொண்டு வருகிறார் பாடி ஆடேலோர் எம்பாவது ஆகவே அப்படிப்பட்ட அம்மை கூட இருக்கிறது அதனால என்னன்னு கேட்டா இவர் என்ன செய்கிறார் அந்த பெண்கள் வேண்டியதற்கு அலர்பசும் பண்ண அணுங்கி வள்ளியறை அலர்பராசியாகி மகேசையாய் அணிமாதி பலர் புகழ் சித்தி பணிந்து குற்றேவல் செய்யும் சீரதியராகி சூழ்ந்து சேவகம் செய்யவையும் இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா யாத்திரியுமா இவதாம உங்களை எல்லாம் வளர்க்கிறது சுமியான சித்தியாரில் ரொம்ப ஒரே வார்த்தையில இந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடியதோர் எம்பாவாய் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் சிவஞான சித்தியார் தான்மாவுக்கு கிடைச்ச இந்த வாழ்வுல்லாம் யாரால் என்ன அவளால் அவள் யார் அவள் உமையம் ஒரே வரல முடிச்சார் எனவே இவ்வளவு பெரியவமா எட்டு வகை சித்திகளும் இந்த எட்டு வகை சித்திகளும் பெண்ணுரு விடுத்து தோழியா இருக்கு அவ கிட்ட தோழியா இருக்கு அதனால எதேன சித்திகள்லாம் கூட சொன்னிமா சரி லகிமா கரிமா அப்படி இருக்கு அப்படிப்பட்டவ என்று சொல்லி பெருமாட்டியை சொல்லி நீர் சிந்தித்தால் முன் ஈட்டிய வினையை நீக்கி தவளரும் சித்தி எட்டும் தரும் என கருணை சிவாபாரம் சோதி எட்டு தெளித்தல் செய்தான் அவரது மறந்தார் உண்மை ஆழ்வியனை மலத்தால் மண்ணு அதனால அப்படிப்பட்ட சித்தி சித்திகள்லாம் இவர்கிட்ட தோழியாகவே இருந்து பணி செய்து இருந்தாலும் கேட்கிறீர்கள் என்று சொல்லி அந்த அம்மையும் வணங்கச் செய்து தான் இந்த அட்டமாசிக்கு ஒரு இதுக்கு என்னமோ தெரியல மந்திரங்களை சொன்னா மறக்க கூடாது இது ஏதோ சொல்லி சித்தியில் வந்த உடனே கொஞ்ச நாள்ல மறந்து போய் எல்லாம் போட்டு மீண்டும் பேரும் வந்து இருக்குது என்ன அட்டமா சித்தி என்ன ஆச்சு அது அப்படின்னது பத்தியா பெரிய செய்திகளை மறந்தா என்ன அர்த்தம்னாரு பல பிறகு எடுக்கணும் என்ன செய்யணும் நீ ஒரு ஆயிரம் ஆண்டு போய் பாறையா கிடங்க மதுரை பக்கத்துல சுவாமி மறதிக்கான பத்தி நம்ம வாத்தியார் சொன்னத மறந்துட்டா என்ன தண்டனை கல்லா போடுவோமா சொன்னீங்க சார கல்லாய் அவங்ககிட்ட அட்டமா சித்தியும் இருக்குது அப்படி வாங்கிக்கணும் அதனால கல்லா போடுவான் மறதிக்கு அவ்வளவு பெரிய செய்திகளை சொன்னா அந்த செய்தியை மனசுல வச்சுக்கணுமே தவிர அதுவும் கொடுத்தது பெரியவர்கள் கொடுக்கப்பட்ட செய்தியும் பெரியது இவர்களுக்கு வாழ்நாள் அது இவ்வளவோ பெரிய நன்மை தரக்கூடியது இது இவ்வளவு விட்டுட்டாங்க கொடுத்தது கொடுக்கப்பட்ட செய்தி பெற்ற நன்மை விட்டுட்டா எவ்வளவு தப்பு என்ன சொன்னாரலாம் பாறையா கடந்தா என்னைக்கு நாங்க அருள் செய்யறது எல்லாம் நான் வருவோம் செய்வோம் இப்படி என்ன ஆச்சு ஆறு விதமான அந்த அறுவகை பெண்ணிலும் மதுரைக்கு அண்மையில போய் இப்படியே பெரும் பாறையாக அமைந்தார் அந்த பாறைங்கிறது ரொம்ப கடினமானது அல்லவா கல்லு அதான் எல்லாருமே நெஞ்சத்தை என்ன சொன்னாங்க கல்லா சொன்னாங்க நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக நெஞ்சமாகிய கல்லுக்குதே கன கல்லுனர் பெரிய பாறை பெரிய உடைக்க முடியாது அப்படின்னு அதையும் நெகிழ்ந்து உருவடியாக தஞ்சத்தருள் சண்முகனு கிளைசி செஞ்சி மாலை சிகி பதம் படிவா என்னமாப்பா தம்பிக்கு தான் இந்த மாலையை சாத்த போறேன் எதுக்கு யார் படிக்கிறாங்களோ யார் கேட்கிறாங்களோ எல்லாருடைய நெஞ்சமும் கல்லெல்லாம் கரைந்து உருவம் பக்தி வரும் அது செய்யறது எனக்கு சொல்லிட்டு போற மணிவாசன் அதுக்கு சொன்னார் இந்த நெஞ்சு நீ நினைக்காம இருக்கிற நெஞ்சம் கல்லாம் கல்லோடு நினைக்க போறேன் மரமாம் கண்ணு கண்ணு இருக்குதே நம்ம மனுஷன் கண்ணல்ல மரக்கண்ணுங்க மரத்துல இருக்கிற கண்ணுன்னா கண்ணுன்னு அர்த்தம் மரக்கண்ணை தவிர நீ வந்து மனுஷன்கிட்ட கண்ணிய ஏனர் தீவினையினேற்க ஒன்னு சொல்லிப்பா நெஞ்சமும் கல்லா இருக்குது கண்ணும் மரமா போச்சு இந்த ஆன்மா எப்படி கரையிற போகுது பாறையாய் கடமின் என்று சொல்லி பாறையா கடந்த ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு அப்புறம் நாங்கள் செய்யறோம் என்று சொன்னாராம் சரி அதுக்கு என்னாச்சு கல்லாய்த்தது கல்லாச்சுன்னா நீங்க ஆயிரம் ஆண்டு நம்ம இங்க நடத்த முடியுமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு இப்ப போடுற திரைப்படம் தெரியாது தெரியாத கவிஞர்களுக்கு பிச்சை அவங்க தந்த பிச்சை தானே வெள்ளம் செய்யறது ஆமா ஆமா ஆயிரம் ஆண்டு எப்ப போறது நமக்கு சிவசிவன் நாம அது வரைக்கும் எனவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு பெண் அந்த சந்தத்தை மாத்திர சந்தத்தை ரொம்ப அருமையை செய்யற கொடியனார்கள் அருவரும் நெடியவானில் நிமிர்ந்து கார் படியும் பட்ட மங்கையால் அடியிற்பாறையாயினார் பட்டமங்க அது மதுரைக்கு அண்மையில் இருக்கிற இடம் கிடந்தாராம் கிடக்கும் போது பருவமாயிரம் கடிந்து ஒருவமாட மதுரையும் குரவன் என் குணத்தினான் திருவூளம் திரும்பினான் நாம மறந்துடுவோம் அவனுக்கு தெரியும் பெண்கள் ஆறும் ஓடி வந்தது போட்டு அட்டமாசி கிடக்கும் ஆண்டு ஆயிட்டோ இல்லையோ அவர்களுக்கு தெரியாது தெரியும் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமா நம்மை எத்தனையோ பேர் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அது பெருமாள் மறக்க மாட்டான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னே கையிலேருந்து இங்கே வரும்போது சுவாமியும் நான் அங்கே மண்ணுலகத்துக்கு போனா நான் மையல் மானுடமாய் மயங்கிடுவேன்னு கேட்டார் சொன்னார் யாரு சுந்தரர் பரவாயில்லப்பா நான் கருத்தார் கொள்றேன்னாரு இங்க பதினெட்டு ஆண்டு முடிஞ்சு போயிச்சு இங்கே வந்தது இங்கே வந்தவுன்னு அருமையா சிவவேதியர் குளத்தில் பிறந்தும் நல்ல நரசிங்க முனியரை வளர்த்தார் அதனால நல்ல ஒரு பக்கம் நல்ல வைதிகம் ஒரு பக்கம் நல்ல அரசியல் செல்வம் ரெண்டும் இருந்தது மறந்தே போட்டது இவர் மறந்து இருக்கிறே கல்யாணத்துக்கு தேதி வச்சு கல்யாணம் ஆகி பக்கத்துல கல்யாணம் யாருக்கும் ஞாபகம் ஆமா நம்ம சுந்தரம் இல்லை பாவம் எங்கேயோ செராக்ஸ் எடுத்துக்கிட்டு செராக்ஸ் அந்த காலத்திலயே இருக்குன்னு அர்த்தம் அதனால ரெண்டு பத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் ஒண்ணு டூப்ளிகேட் ஒண்ணு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இயக்கில சொல்லிக்கிட்டு நல்ல அருமையான கல்யாண சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்குது ஸ்வீட்டு காரம் போக்குவரத்து எல்லாம் காலைல இட்லி சத்தி சாம்பார் பூரி எல்லாம் அப்படி இருக்குங்களா இவ்ளோ இருந்து இது நேரம் இருந்து வரும்போது ஐயா அப்படியே வாங்க அப்படியே வாங்க கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு வந்து இது சாப்பிட வந்தாதானே நேரம் மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு பாவா இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடலையே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு பேசிருக்கலாமா அந்த நேரம் இல்ல ஏன்னா ஒரு அஞ்சு மனுஷன் போச்சுன்னா மனுஷன் கல்யாணம் பண்ணுவேன் தாலி கட்டுருவாரு அதனால என்ன சாப்பாடு இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் பாவம் வந்து நின்று அவரு கீழ்பாகத்தில் வைக்க ஆட்கொள்கிறான் என்றால் மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் ஆன்மாக்கள் மறந்து போவோம் பாவம் நாம் மறக்கலாம் என்ற அந்த கருணையினால சரிய ஆயிரம் ஆண்டு இல்லையோ உடனே பெருமான் புறப்பட்டார் புறப்பட்டு தன்னதிச்சை கொண்டதோர் இன்னு குரவனாய் அன்னடுங்கள் ஆயினார் பாறை ஒளியில காட்டலாம் இப்பொழுது ஒரு பெரிய குருநாதனாக அந்த பாறைக்கு முன்னாலே வடிவு கொண்டு வந்து நின்னானாம் என்று என்ன செய்தனர் இருள்ததும்பு கோதையார் அருள்த்ததும்பு வினைகட அருள்த்ததும்பு கண்ணினால் தெருள்ததும்ப நோக்கினான் இவங்க போய் கால் வச்சு இல்லை அங்க ராமாயணத்துல கால் வச்ச பிறகு அகலியே கல்லதானார் கல்ல அகலியே ஆச்சு நோக்கினார் ஆறு பெண்ணு எந்த நோக்க அங்கனரு கருணை நோக்கம் அருள் திரு நோக்கம் எய்தி கண்ணப்பர் வருகிறார் தின்னார் வருகிறார் படியில ஏறி அப்படியே ஏறி மேல வந்து தோணுந்தார் அந்த கண்டாராம். நாகன் எல்லா அங்க பார்த்த குடிமநாதரை மறந்துட்டாகனை பத்திய பேசல அந்த கோணமில் கூடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் அந்த கோணமல் குடிமித்தேவர் பேருப்பா அங்க பெருமாள் இருப்பார் கும்பிடலாம் சொன்னது ஆனா மலையில ஏர்னவுடனே கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி அந்த கண் பார்வை திருக்க நோக்கு பட்டு தான் பட்டவனு எல்லாம் மறந்துச்சு ஆதலால் அந்த கருணை நோக்கினாலேயே அந்த பாறைகள் ஆறும் என்ன ஆயிற்று அடிகள் நோக்கோள் காந்தல் முல்லை பாறை அந்த பாறை சாதாரணமாக இந்த தாமரை மறந்துதான் தாமரை என்ன சொல்றது கை கோமே சொல்றது கோடை வந்து சொல்றது குமிழை வந்து மூக்கு கோமே சொல்றது இப்படி எல்லாம் வெறும் மரம் இப்ப என்னாச்சா அந்த மலர்கள் மலர்கள் மங்கையாகவே தோண்டிட்டாங்கும்பு ஆக்கமுற்ற பொன்னன நீக்கமற்ற இருள் மலம் தீக்கமற்று விட்டதி அந்த ஆணோமலம் மற்ற அந்த சாவமெல்லாம் நீங்கியதாம் நீங்கி நிறைய அன்பெனும் நதி பொறையனும் கரை கடந்து இறைவனின் நருட்கடல் துறையின் வாய்மடுப்பவே எழுந்திரை அடிக்கனே அடுந்து நேசம் ஒடுத அவ கொழுந்தனார்கள் விழுந்திறங்கினோ எழுந்தாங்க ஆறு பேரும் பார்த்தால் குருநாதன் நிற்கிறார் கைலையில் அந்த அருள் செய்தது ஆயிரம் ஆண்டு கழித்து மீண்டும் இந்த பெண்கள் பார்க்கிறார்கள் எப்படி இருக்கும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ நாங்கள் கொஞ்ச நாள்ல இங்க ஆயிரம் ஆண்டு இந்த பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ எல்லாம் காலில் விழுந்து விழுந்து வணங்கினார்காம் வணங்கின உடனே குமரர் குமரக்கூட்டும் இளமுலை உமையொப்பார்கள் சென்னிமேல் அமலச்சோதி அங்கையால் கமல போது சூட்டினான் ரொம்ப அருமை நோக்கத்தினால் பார்த்தார் இப்பொழுது கையினால அவர்கள் தலையில் வைத்தார் இதான் நம்ம ரொம்ப அருமையா சித்தாந்த மற்றதுல ஒரு குருநாதன் மாணாக்கனுக்கு செய்கிற தீட்சையில கண்ணால் நோக்கி தீட்சை செய்யலாம் அது வட சொல்ல சட்சு தீட்சை என்று அப்புறம் கையினால் செய்தெல்லாம் ஹஸ்தம் அஸ்தம் இந்த கையை அவங்க தலையில வச்சு செய்யறது அப்புறம் வாய்க்கினால் உபதேசம் பண்ணலாம் வாசகை மனதினால் நினைத்தே மாணாக்கனை பயன்படுத்தலாம் மானசதீக்கை அப்ப ஒரு மாணாக்கனை குருநாதன் நெறிப்படுத்துவது என்பது மனதால் நினைந்தேன் நினைந்தாலுமே போதும் கண்ணால் நோக்கினாலே போதும் கை திருக்கிற இந்த தலையை வைத்தாலே போதும் அல்லது வாயினால் உபதித்தாலும் போது தீட்சைகள் இப்படி இதத்தான் நம்ம என்ன பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பயன்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன் பொங்கும் மடு அதனால நம்ம எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் குளத்தை பார்த்தா குளத்தை பார்த்துதான் இருக்கும் ஆனா திருவம்பாவையில் மணிவாசகரால் போடப்பட்ட பெண்கள் பார்த்ததுன்னா அதாவது குளமா அல்ல எங்க அம்மையப்பாரவா இருக்குனர் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன் திசைந்த பொங்கும் மடு அப்படியே தண்ணி பெரிய வருதுடி ஆமடி இந்த பிறம் பார்த்தா அப்பாவை பார்க்கிற மாதிரி இருக்குது இந்த பிறம் பார்த்தா அம்மாவை பார்க்கற மாதிரி இருக்குதுடி ஆமாரு அதுல புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பு கொங்கைகள் பொங்க கூடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேரோர் எம்ப வாய திருவம்பாவி திருவம்பாவியே சிவம் அதுக்கு மேல சொல்ல அதனால கமலச்சோதி அங்கையால் கமல போது சூட்டினான் கையினால் அப்படியே அந்த ஆறு பெண்களுக்கும் அப்படியே தன் திருக்கரம் வைத்து அவர்களுக்கு ஞானத்தை வழங்கினான் அப்படி அணுகினவுடனே என்ன சார் சித்தி எட்டும் புத்தியில் கொழுந்தவே கைத்தளத்தில் வைத்ததோர் முத்தன தெருட்டுவான் அப்படி கை வைத்த மாத்திரத்திலேயே அந்த எட்டு வரை சித்திகளும் வந்தன குருநாதன் நல்ல குருநாதனா இருந்து மாணாக்கனா இருந்தா செமஸ்டர் நான செமஸ்டர்லாம் வேண்டாம் இப்ப ரெண்டும் தகராறுதான் செமஸ்டர் இரு கட்சிக்கும் பொதுல வைப்போம் ஏன் ஏன்னா பையன் மட்டும் சொல்றது எல்லாம் ரெண்டு பேரும் இரு கட்சிக்கும் பொது வைப்போம் அவ்வளவுதான் இரு கட்சி ஆவது எதுன்னு சொல்லல சிவ சிவன் மணிவாசன் எவ்வளவு நாள் படிச்சாரு மூணு மாசமா செமஸ்டரா நான் செமஸ்டரா என்னையோர் வார்த்தையுள்படுத்தையோர் வார்த்தை உள்படுத்தினாய் ஏன்னா குருநாதன் அவ்வளவு சிறந்த குருநாதன் மாணாக்கன் சிறந்த மாணாக்கன் ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சு போய் அதுபோல இங்கே குருநாதன் மிகச்சிறந்த குருநாதன் வைத்தார் வைத்தவன்னு அவர்களுக்கு அந்த மல நீக்கமும் அதோடு அவர்கள் கேட்ட வரமாக இருக்கிற அட்டமாசித்தளும் தெரியுது இதுவரைக்கும் இந்த அட்டமாசித்தி அட்டமாசி அது என்னன்னு சொல்லிய சுவாமியின் அது அப்புறம் விளக்கனர் ஏன்னா இல்லைன்னு விளக்க வேண்டிய முடிஞ்சு போய்சுப்பார் அட்டமாசித்தி உதயசத்தை பண்றது முடிச்சுடலாம்